அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழிலிருந்து சனுவல் இந்த நட்சனையின் தலைப்பு நேரத்தின் மதிப்பு ஒரு வேலையை நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என தொடங்கும்போது எத்தனை விதமான தடங்கல்களும் கவன சிதல்களும் நேருகின்றன ஒரு வேலையை தொடங்கும்போது இன்னொரு வேலைக்கு மனிதர்கள் தாவுகிறார்கள் கையில் இருக்கும் செல் லேசாக சினுங்கியவுடன் உள்ளே வாட்ஸ்அப்புக்குள் நுழைந்து நீக்க வேண்டியவற்றை நீக்கி சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து அப்படியே மெதுவாக முகநூலுக்குள்ளும் முகம் புதைத்து விமர்சனங்களையும் வாரி வழங்கி கட்டுரையில் திளைத்து மூழ்கி யூடியூப்புக்குள் காட்சி தேடி நொந்து வந்திருந்த அழைப்புகளில் தவறி அழைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்து பேசி செல்லிலிருந்து மீள்வதற்குள் இருந்த நேரமெல்லாம் ஆவியாகி அவைகள் வீணாகியிருப்பதை கண்டு விரக்தியில் ஒவ்வொரு மனமும் மாறுகிறது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது இது போன்ற அற்ப விஷயங்களில் கவனம் செலுத்திவிட்டு மீண்டு வந்தால் நாம் முன்பு பார்த்த வேலையில் முழு ஈடுபாட்டோடு இறங்குவதற்கு இருபத்தி நிமிடங்கள் ஆகும் என்று சொல்லி அந்த கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது ஆம் அயற்சியும் அலுப்பும் ஏற்படாமல் வாழ நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் சிந்திப்போம் நேரத்தின் மதிப்பை உணருவோம் நன்றி